திருமுகம் 31, ஒன்று பலர்பலர் விவகாரம் பதினொன்று ஆறு ஆயிரத்து சிவமயம் கல்வி கேள்வி அன்பு அறிவு ஒழுக்கம் தயை முதலியவற்றால் சிறந்து எனக்கு ஓர் துணையாய் விளங்கிய தங்கட்கு குருகடாக்ஷத்தால் தீர்காயுளும் திடதேகமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாக தங்கள் சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் இந்த கடித முன்னிலையால் தங்களை காணுகின்ற பெரிய புராணிகற்கு சுமார் மாதம் பரியந்தம் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் நான்கு தாங்கள் கடன் வாங்குகின்ற இடங்களில் வாங்கி மாத மாதம் கொடுக்க வேண்டும் இவ்விடம் வாங்கி கொடுத்தாலும் அவர் கையில் பணமிருந்தால் விரைவில் செலவழிந்து போம் அது தங்களுக்கும் தெரியும் இந்த காலம் மிகவும் உஷ்ணகாலமாக இருத்தலால் தாங்கள் தேகத்தை சாக்கிரதையாக பாராட்டி கொண்டு வர வேண்டும் இந்த பெரிய புராணிகர் தற்காலம் உடம்பு அப்பக்குவராக வருகின்றார் தாங்கள் கடிதம் எழுத இவர் தரத்தையும் குறிக்க வேண்டும் எனக்கு தற்காலம் பலர் பலர் விவகார முதலியவற்றால் உடம்பு அபக்குவமாக இருக்கின்றது நான் கூடலூரில் இருக்கின்றேன் சிதம்பரம் ராமலிங்கம் அக்ஷய வருடம் வைகாசி மாதம் முப்பது நான் அவ்விடம் வருகின்ற காலம் சமீபத்தில் குறிக்கின்றேன் இஃது சென்னப்பட்டணம் பெத்துநாயக்கன் பேட்டை ஏழு கிணற்றுக்கு அடுத்த வீராசாமி பிள்ளை வீதியில் மகாராஜராஜ ஸ்ரீ இரத்தினம் முதலியார் அவர்கள் திவ்ய சமூகத்துக்கு நன்மை